ओम यस्य जननी सर्वमंगला ம் காந்தோோ மாதோய் சங்கரோ தவஸ் வந்தே குஞ்ஜரானா ஸ்தூயத்தை நம் விபுதை சே வசத்து सरस्वती சுந்திரம் டைபாயனம் சூத்திரம் முனீந்திரம் ஷீஷங்கிரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டூ சனோஸ்மி மாதுச்சமே मे विद्याद्रविणम्वे मम देव विद्या ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरि प्रज्ञान घन प्रत्यग्थों ब्रह्मवाहमस्मी ओ ஸ்ரீஹரிம் பரமானம் உபதேஷர வியப்பம் காரணம் தம் நம்ம விஷயம மனசி மாரேயோ முனோய் தனசோர பராமவாஸ்மீதி சூத்தியலத்தி யனாத்த பரமான ஆச்சாரியர் நிதித்தியாசனத்துக்காக பதினஞ்சு அங்கங்களை சொல்லி அந்த அங்கங்களில் அங்கங்களையே பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறார் எதுவுமே ஒரு சாதனை இல்லை எல்லாத்திலேயும் பிரம்ம திருஷ்டி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த வேற்றுமை உண்மை அல்ல என்கின்ற பார்வை அப்புறம் ஒற்றுமை மட்டுமே உண்மை என்கின்ற பார்வை துவைத மித்யாத்வ தரிசனம் அத்வைத சத்தியத்வ தரிசனம் ரெண்டே தான் திரும்ப திரும்ப நமக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் அனுபவமாக இருக்குது அத்வைத்தமும் அத்வைத்தம்ங்கிற தத்துவம் சாஸ்திரம் படித்து தான் புரிஞ்சுட்டுருக்கோம் அதுக்கு முன்னால் நமக்கு இந்த துவைத்தந்தான் உண்மைங்கிற மாதிரி தெரிஞ்சுது வேதாந்த சாஸ்திரம் படித்த பிறகு நமக்கு புரிகிறது துவைத்தம் அத்வைத்தம்னு ரெண்டு இருக்கு ஒரு அனுபவம் உண்மையில்லாத அனுபவம் உண்மை மாதிரி தெரிகிற அனுபவம் இன்னொரு அனுபவம் உண்மையான அனுபவம் ஆக உண்மையான அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையில்லாத அனுபவத்தை நாம் மதிக்கிறத விட்டுவிடணும் இதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதுக்கு மதிப்பை விட்டுடணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் எதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தோமோ அந்த மதிப்பை விட்டுடுறோம் வேதாந்தம் படித்த பிறகு வேதாந்தத்தில் சொன்ன தத்துவத்துக்கு மதிப்பு தர ஆரம்பிக்கிறோம் அதுவே போதுமானது அதை ஆழப்படுத்தணும் அவ்வளவுதான் ஆக இங்கே கடைசியாக நம்ம நூற்றி இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பதினாலாவது அங்கமான தியானத்தை பார்த்தோம் ஆக நூற்றி இருபத்தி ஒன்றில் நூற்றி இருபத்தி ரெண்டில் தாரணா இதில் வந்து தியானம் அது முடிச்சுட்டோம் நம்ம நேற்றுக்கு இந்த சத்வருத்தியா சத்வருத்தியான்னால் எல்லாத்துலேயும் சத்து இருக்குது ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்கிறேன் எல்லாத்துலேயும் சத்து இருக்குது மைக்கு இருக்குது டேபிள் இருக்குது புஸ்தகம் இருக்குது இந்த இருக்கிறதுங்கிறது எல்லா இதுலேயும் இருக்கு அதனால் நாமரூப கர்ம சத் நாம ரூப கர்ம சத் என்னெல்லாம் இருக்குது ந இருக்குங்கிறது இருக்குது அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வடிவம் இருக்குது அப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு ஒரு வேலை இருக்குது எல்லா பொருளும் எந்த பொருளும் எடுத்தாலும் சரி உலகத்தில் இருக்க பொருளையும் பார்த்தோம் இருக்குங்கிறது இருக்குது அது முதல் பாயிண்ட் இருக்குங்கிறது இருக்குது அதுக்கு தமிழில் வந்து இருப்புன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் சொன்னால் ப்யூர் எக்சிஸ்டன்ஸ் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ்னால் நீங்கள் தான் பிரித்து புரிஞ்சுக்கணும் அது இம்பியூரோட சேர்ந்து தான் இருக்கும் இம்பியூரோட சேர்ந்து தான் இருக்கும் இம்ப்யூராக இருக்கிறதோட சேர்ந்து தான் இருக்கும் அது நம்ம தான் அறிவால் பிரிக்கணும் புத்தியால் பிரிக்கணும் முஞ்சாதி இஷீக்காமிவ தைரியேனான்னு கட்டோபனிஷத் சொல்கிறது எப்படி இந்த தர்ப புல்லுக்குள்ளே இருக்கிற தண்டை கவனமாக எடுக்கிறோமோ அது கொஞ்சம் ஏமாந்தால் கையை அறுத்தணும் அதே மாதிரி இங்கேயும் தப்பாக புரிஞ்சுக்காமல் சரியாக புரிஞ்சுக்கணும் ஆக இந்த சத்வத்தி சத்து எதையும் சார்ந்தில்லை நாமரூப கர்மா தான் சத்தை சார்ந்திருக்கு சத்து நாமரூப கர்மாவை சார்ந்து இல்லை புரிஞ்சுக்கணும் இருப்பு இருப்பதை சார்ந்து இல்லை இருப்பதே இருப்பை சார்ந்திருக்கிறது என்ன புரியுது இருப்பு இருப்பதை சார்ந்திருக்கவில்லை இருப்பதே இருப்பை சார்ந்திருக்கிறது இருப்பு எல்லாவற்றிலும் மாறாமல் இருக்கிறது இருப்பது மாறி இருக்கிறது ஆ புஸ்தகம் மைக்கு இல்லை மைக்கு புஸ்தகம் இல்லை மைக்கும் புஸ்தகமும் டேபிள் இல்லை ஆனால் இருப்புங்கிறது மைக்குலேயும் இருக்கு புஸ்தகத்துலேயும் இருக்கு டேபிள்லையும் இருக்கு இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிற போது ஒரு சப்போர்ட்டோடு தெரிகிறதா சப்போர்ட்லாம் நம்ம விருத்தி சொல்கிறோம் அதாவது எதை சொன்னாலும் சரி வர சொலில் எண்ணம் ஏற்படுற போது என்ன பண்ணுறது வெறும் கேவல சத்த நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது நான் இருக்கிறேன்னு சொல்கிற போதே என் உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் சேர்த்து தான் நான்னு சொல்கிறோம் ஆனால் புரிஞ்சுக்கிறோம் நான் வந்து தூய உணர்வுன்னு புரிஞ்சுக்கிற போது அதை புரிஞ்சுக்கின்றத எப்படி சொல்றது இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லித்தான் புரிய வைக்க முடியும் வேறு வழி கிடையாது ஆக மைக்கு வந்து existence plus name and form and function. புஸ்தகத்தில் என்ன இருக்கு existence plus name and form and function. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு நாம ரூப கர்மான பேர் தமிழில் சொல்லணும்னா இருப்பு வடிவம் பெயர் செயல் அப்படின்னு சொல்லணும் இது எது சொல்கிறோம் நிராலம்பயா அது எதுக்கும் ஆலம்பமாக இல்லை அது எதையும் சார்ந்து இல்லைன்னு அர்த்தம் நிராலம்பம்னு சொன்னால் எதையும் சாராது இருக்கிறது சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் திருக்குறள் தெளிவாக சொல்றது இது மெய்யுணர்தல் அதிகாரம் ஒன்பதாவது குரல் சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் இது அப்படியே தத்துவத்தை அழகாக சேர்த்து சொல்ல முடியும் சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் நம்ம எதை சார்ந்திருக்கோங்கிறத தெரிஞ்சிருக்குண்டு எதை சார்ந்திருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுருந்த தெரிஞ்சு இதை சார்ந்திருக்கக்கூடாது நம்ம நிம்மதிக்கு இதெல்லாம் என்னது மாறுறதெல்லாம் நம்ம சார்ந்திருக்கக்கூடாது மாறாத வஸ்துவை தான் சார்ந்திருக்கணும் நம்ம சார்ந்திருக்கிறதெல்லாம் எதையெல்லாமும் சார்ந்துருக்கோம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் இன்னும் அடுத்த அடுத்த ஸ்லோகத்தில் விசேஷமாக பார்ப்போம் எதுக்கு சொல்கிறோம் நிராலம்பம்னா எதையுமே டிப்பன் பண்ணாமல் அதாவது ஆலம்பம்னால் பற்றுக்கோடுன்னு சொன்னேன் தமிழில் பற்றுக்கோடு சப்போர் வந்து கடவுளை ஒரு ஆலம்பத்தில் பூஜை பண்ணுறோம் அது மாதிரி ஒரு பிடித்து நமக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணுமே பூஜை பண்ணணும்னா அதுக்கு எதாவது ஒரு பிடிப்பு வேணும் சும்மாவது இந்த தரைவாக தொடச்சிவிட்டு அந்த இடத்துல ஒரு சந்தன குங்குமம் போட்டு வச்சு இந்த இடத்துல ஏதோ சுவாமி இருக்குது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கே இப்படி தான் பண்ணுறோம் பூஜை பண்ணுற பாத்திரம் வைக்கணும்னா அந்த இடத்த ஒரு தொடக்கணும் அந்த இடத்துல சில தேவதைகளை பூஜை பண்ணணும் அது மேலே தான் பாத்திரத்தை வைக்கணும் பாத்திராசனம்னே அதுக்கு பேர் இப்படி எல்லாத்துலேயும் இருக்குது ஒரு ஒரு இது அதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் ஒரு பொருள் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும் ஆனால் இது என்னென்னா நிராலம்பம் எதையும் சார்ந்துராது அப்படின்னு நினச்சோம் இன்றைக்கு இந்த சத்வருத்தியை யோசித்தா புரியும் இந்த சத்வருத்திக்கு ஆதாரம் கிடையாது சத்தில் தான் எல்லா வஸ்துக்களும் இருக்குது சத் எல்லாத்துலேயும் இருக்குது வியாபிச்சிருக்கு சன் ஹஸ்தி சங்கராச்சாரிய பாஷை சன் ஹஸ்தி சன் பட்டஹா அப்படிம்பார் சன் ஹஸ்தி சன் பட்டஹா சன் ஹட்டஹா அர்த்தம் அது இப்படி ஆரம்பிக்கிறார் அதாவது இருக்கிறது யானை இருக்கிறது குடம் இருக்கிறது துணி அப்படி சொல்கிறார் இப்போ இருக்கிறது துணி இருக்கிறது குடம் இருக்கிறது யானை இது வந்து பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் நான் சதோ வித்தியே பாவா நாவோ வித்தியே சதா உபயோரப்பிருஷ்டோந்தோஸ்தரிசிபி எதுக்கு இதை சொல்கிறோம்னா தியானம்னா என்னதுன்னா எல்லாத்துலேயும் இருக்கிற சத்த மாத்திரம் பாரு அந்த சத்து எது பிரம்ம அந்த பிரம்மன் யாரு நான் தான் சத்வத்தியா பிரம்மாஸ்மிதி எல்லாத்திலையும் சத்து இருக்கு அந்த சத்து எது ந சதேவசோமியமக் ஆசீத் ஏக்கமேவா திதீயம் ஆகையினால் அந்த சத்துங்கிறது தான் பிரம்மை அனந்தம் சத்தியம் எல்லாத்திலையும் மாறாமல் இருக்குது நீங்கள் வந்து இப்போ இந்த மைக்குக்கு ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்குதுன்னா இடைவெளி இருக்கிறது இடைவெளி இருக்கிறது அப்போ இருப்பதில் இடைவெளி இருக்கிறதா இருப்பில் இடைவெளி இருக்கிறதா இடைவெளியில் இருப்பு இருக்கிறதா அதுதான் இருப்பில் இடைவெளி இருக்கிறதா இடைவெளியில் இருப்பு இருக்கிறதான்னு கேட்டால் என்ன சொல்லணும் இருப்பில் இடைவெளி இருக்கிறது அப்போ உங்களுக்கு புரியணும் இப்போ மைக்கு இருக்கிறது இந்த மைக்கு இருக்கிறது நடுப்புற என்ன இருக்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அங்கேயும் சத்து இருக்கு ஆகாசத்தை வியாபிச்சிருக்கிற சத்து இருக்கு அதனால தான் இன்னொரு பாஷையில் சொல்லிடுறோம் ஆகாசம் இருக்கிறது காற்று இருக்கிறது என்ன போடணும் இருப்பு ப்ளஸ் ஸ்பேஸ் இருப்பு ப்ளஸ் pure existence என்னென்ன space. எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதை ஸ்பேஸுங்கிற ஸ்பேஸ் நாம ரூபம் அதை சொல்லணும் ஸ்பேஸ் நாம ரூபம் அதே மாதிரி இரு இருப்பு ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் வாயு நாமரூபம் வேணால் கர்மா வேணாலும் போட்டுங்க தப்பு இல்லை வாயு நாமரூபம் கர்மா ஃபயர் இங்கிலீஷில் போட்டால் அக்னி ஃபயர் நாம ரூபா அப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பியூர் எக்சிஸ்டன்ஸை தான் தமிழில் என்ன சொல்கிறோம் தூய இருப்புங்கிறோம் தூய இருப்பு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சுத்தசத்தா சுத்தசத்தா இல்லாட்டி இன்னொரு பாஷையில் சொன்னால் அனந்தம் சத்யம் அது எல்லாத்துலேயும் இது வந்து இது புத்திக்கு புரியுறதா இல்லையா இவ்வளோ மெனக்கெட்டு சொல்லி கொடுக்குற போது புத்திக்கு புரிகிறதா இல்லையான்னா ரொம்ப நாள் படித்தா புரியும் ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தால் படிச்சுண்டே இருந்தால் புரியத்தான் செய்யும் புரிகிற வரைக்கும் விடப்படாது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கண்ணு தெரியுதா இப்போது இப்போது அதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் ஆகலாம் ஒரு ஒரு அரை நாளில் தெரிஞ்சாலும் தெரியலாம் பக்குவத்தை பொறுத்து அது மாதிரி ஆனால் சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது அ சத்ருத்தியா பிரம்மாஸ்மிதி பிரம்மாஸ்மி சத்வத்தியாக இருக்குது ஆனால் அது நான் எதையும் சப்போர்ட் எனக்கு எந்த சப்போர்ட்டும் வேண்டாம் இன்னொரு பாஷையில் சொன்னால் நிராலம்பத்துக்கு இன்னொரு மொழியில் சொன்னால் நிராஸ்ரயா நிராஸ்ரயா நிரதிஷ்டானஹா நிரதிஷ்டானகா கீதையில் பகவான் சொல்லுவார் எல்லாத்துக்கும் காரணம் நானு ஆனால் எனக்கு காரணம் எதுவும் கிடையாது மத்த பரதரம் நான்கத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா ஆக எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் நான் காரணம் ஆனால் எனக்கு காரணம் எதுவும் கிடையாது ஆகையினால் சத்துக்கு ஆதாரம் கிடையாது சத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சததிஷ்டானம் சிததிஷ்டானம் ஆனந்த சச்சிதானந்த அதிஷ்டானம் சச்சிதானந்தமேவ அதிஷ்டானம் இதை வந்து என்ன பண்ணுறது நிராலம்பத்தையா ஸ்திதி இதையே இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கெல்லாம் என்ன தோணித்து தியானம் அதையே நான் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தால் என்னதுன்னா அதையே நினைக்கிறேன் அதை நினைக்கிற போது என்ன எனக்கு ஒரு இடைஞ்சல் இல்லை இடைஞ்சல் இல்லாமல் நான் நினச்சிட்டு இருக்கேன் சங்கராச்சாரியர் தியானத்துக்கு ஒரு இடத்துல லக்ஷணம் சொல்கிறார் விட்டு விட்டு வருமா விச்சித்திய விச்சித்திய தைலதாராவ சிந்தனம் அதாவது என்னாகும் தியானம் பண்ணிகிட்டுருப்போம் திடீர்னு கொஞ்சம் எங்கேயா போகும் திரும்ப வரும் திரும்ப வரும் ஆனால் அதுலேயே கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்னாகும்னா எஃபர்ட்டோட முயற்சியோடு பண்ணிகிட்டுருப்போம் தியானம்னா பிரயத்னபூர்வக ஏக்க விஷய சிந்தனம் ஒரு விஷயத்தை முயற்சியோடு நினைக்கிறது ஒரு பொருளை முயற்சியோடு நினைக்கிறது அதுக்கு பேர் தான் தியானம் தத்திர பிரத்ய ஏகதானதா தியானம் பதஞ்சலி யோக சூத்திரம் ஒரு பிரத்யத்தை அதையே நினைக்கிறது உதாரணத்துக்கு பிரம்மன் பிரம்ம பூர்ணம் பிரம்ம சத்தியம் பிரம்ம இப்படியே நினச்சிட்டு இருக்குது தப்பு இல்லை அதான் பிரம்மனோட லக்ஷணங்கள் எல்லாம் நினச்சிகிட்டு ஏற்கனவே பார்த்தோம் நியமத்துக்கு ஒரு லக்ஷணம் பார்த்தோம் அதுதான் தியானத்துக்கு ஆக்சுவலாக விஜாத்திய நிவ் விற்தி நிவத்தி விராஜி விஜாத்திய திரஸ்கிருதி சஜாத்திய பிரவாக அதே தான் ஆக இதுதான் தியானம் தியான சப்தேன்னு நான் என்ன பண்ணுறேன் திரும்ப திரும்ப பிரம்ம லட்சணங்கள் எல்லாம் இது பண்ணுறேன் இதில் இதே பண்ணணும் இப்போது மந்திர ஜபம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஓம் நம சிவாய ஜபம் பண்ணுற போது ஓம் நமோ நாராயணாயை சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது ஓம் நம சிவாய ஜபம் பண்ணணும்னா ஓம் நம சிவாய தான் சிவாய நமகான் ஜபம் பண்ணட்டுமா நம சிவாயான் ஜபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க உனக்கு குரு வந்து நம சிவாய சொல்லிக் கொடுத்துருந்தா நீ நம சொல்லு சிவாய நமகான் சொல்லி கொடுத்துருந்தா சிவாய ந மகான் சொல்லு இல்லை நான் எனக்கு சிவனுடைய திருநாமங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் வரிசையாக சொல்லாம கூடாது நம்ம சிவாயான்னு சொன்னால் நம்ம சிவாய்தான் சொல்லணும் வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது ஆனால் இங்கே அப்படி இல்லை வேதாந்தத்தில் பிரம்ம லட்சணத்தில் நான் பூர்ணங்கிறத மாத்திரம் தியானம் பண்ணணுமா சுத்தங்கிறத தியானம் பண்ணணுமா நித்தியங்கிறத தியானம் பண்ணணுமா சத்தியங்கிறத நீ எப்படி தியானம் பண்ணணும் எப்படி வேணால் தார்மாரமாக இல்லை பிரம்ம லட்சணங்களை எதவனாலு மந்திரத்தையே வரிசையாக எல்லாத்தையும் சொல்லி வரி நினைச்சுட்டே போகலாம் பிரம்மத்துக்கு என்னெல்லாம் லக்ஷணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லக்ஷணங்கள் எல்லாம் அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் நினச்சுட்டு இருந்தால் அதுவே தியானந்தான் இப்போ பகவத்கீதையில் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஆத்ம லட்சணம் பிரம்ம லட்சணமெல்லாம் இருக்குது அந்த ஞேயம் எத்த பிரபக்ஷாமி யஜாத்வாமிரம் அஷ்ணுதே அநாதிமத்து பரம்ம்துச்சி பாசிர் முக்கம் சர்வ்மல்லோக்கே ஆதந்தேந்திரிந்திரிவிவர்ஜித்தசக்ணம் இப்படி சோபிக்கம் நெருபாதிகம் எல்லாம் நீங்கள் நினைக்கணும் தப்பே கிடையாது மந்திரஜபம் பண்ணணும்னா அதுக்கு விதி இருக்குது அதுபடி தான் பண்ணணும் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் பிரம்ம லக்ஷணத்தை எந்த லக்ஷணத்தை நினைச்சா என்ன எல்லா லட்சணமும் எதை குறிக்கிறது லக்ஷணம் இல்லாத லக்ஷணம் லக்ஷணம் இல்லாத லக்ஷணமாகிய பிரம்மத்தை தான் குறிக்கிறது அதிரேஷ்மிரோத்தணம் அச்சுஸ் தத பாணிபம் சுசூக்மம் தயம் யூத்தயோன பரிப்பீராத்தம் இது எத்தனை மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ ஸ்லோகம் தெரியுமோ அதுக்கு எல்லாத்தையும் இல்லை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அது சொல்லலாம் தப்பு இல்லை வரவும் புணர்வும் இலா புண்ணியனே பா காக்கும் எங்காவலே என்ன காக்க காக்க கனகவேல் காக்க மாத்திரம் சொல்லக்கூடாது நோக்க நோக்க காக்க காக்க கனகவேல் காக்க மூஞ்சியை காக்க கண்ணை காக்க மூக்கை காக்க நாக்க காக்க தோலை காக்க அதெல்லாம் சொல்லுங்கோ எப்போ அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அது வேற விஷயம் ஆஹ அதுதான் தியானம் தியானச விக்க ஆஹ ப்ரமைவாஸ்மீதி சத்வத்திய சத்வத்தியாஸ்மீதி நிராலம்பையிதிராலம்பையிருத்தியிரம்மைவாஸ்மீதிஸிதின விக்காத்த அடிப்படிக்கணும் நிராலம்பத்தையா சத்யா பிரம்மைவாஸ்மி ஸ்திதி தியான சப்தேன விக்கியதா ஒரு ஒருத்தனை ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டிதான் அந்த நிராலம்பத்தையா போட்டால் சரி சௌரியமாக இருக்கு நிராலம்பத்தையா சத்வத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா வஸ்துலையும் இருக்கிற சத்த தரிசனம் பண்ணு சத் தர்சனம் அகம் சத்து சர்வம் சத்து ம் சாத்மக்கப்பு சதாத்மகம் அசல்பாத்தம் சாஷா தீதி வேதவச்சோய் எஸ் சாட்சா கரத்து பூனராவ் போதும் இந்த ஸ்லோகமே ரொம்ப பொருத்தமாக இருக்கு இந்த இடத்துக்கு எஸ்வஸ்ஃபுரணம் சதாத்மக்க சதாத்மகம் அது தியானம் அது எப்படி சத்துக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படி பார்த்துக்கணும் எல்லா நாமரூப கர்மாவை நீக்கி எதை பார்த்தாலும் நாமரூப கர்மாவை நீக்கி சத் தரிசனம் பண்றது கேப்பை பார்த்தாலும் சத்தர்சனம் பண்றது ஆகா அதைத்தான் சொல்ல நிராலம்பத்தையா இது கண்ணை திறந்துன்னு பண்ணலாமா கண்ணை மூடின்னு பண்ணலாமா இந்த தியானம் கண்ணை திறந்தாலும் இதுதான் ஓ எண்ணம் தான் முக்கியம் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் இருக்கிறது என்னதுன்னா இது நிராலம்பத்தையா சத்வருத்தி அதனால தான் என்ன சொல்கிறோம் கண்ணை மூடினா சச்சித்து கண்ணை திறந்தா சத்து ஆனால் அதில் சித்து இருக்குங்கிறது அண்டர்ஸ்டூட் ஆனால் நம்ம ப சொல்கிறது என்ன சொல்கிறோம் சத்துன்னு சொல்கிறோம் சதம்சத்தை பார்க்குறோம் நம்ம இடத்துல பார்க்குற போது சதம்சமும் சிதம்சமும் புலப்படுறது அப்புறம் இந்த தத்துவம் எல்லாம் புரிஞ்ச ஆனந்த புலப்படுது ஆக சச்சிதானந்த அம்சத்ரயம் அம்சவத் அம்சம் அம்சம் மாதிரி அம்சமே தவிர அம்சம் கிடையாது சகப்பா உயரமா குடுமை வச்சுன்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சு கூட சகப்பா உயரமா குடுமி வச்சுருக்கார் கருப்பா இருக்கார் மாற்றி சொல்லிட்டேனும் செகப்பா உயரமா குடிமை வச்சுருக்கார் அவர் பேர் தான் வந்து ரத்ன சபாபதி நான் சொல்றேன்னு வச்சு ஒருத்தர் பேரை சொல்கிறேன் ரத்னசபாபதி தீக்ஷிதர் யார் அப்படின்னு சிகப்பாக இருப்பார் உயரமாக இருப்பார் குடுமை இருப்பார் கண்ணாடி போட்டுருப்பார் ஒன்று சொன்னால் மார அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது சிகப்பு கருப்புன்னு சொல்லிடக்கூடாது இதை எத்தனையும் ஒராளை தானே குறிக்கிறது அது மாதிரி பிரம்மன் ஒன்று தான் சத்துங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் சித்துங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட் அம் ஆனந்தம்ங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட் இன்னொரு கோணம் ஆனால் மூணும் ஒரே வஸ்து ஆகையனால சத் நிராலம்பத்தையா சத்வத்தியா பிரம்மைவ அஸ்மி இது ஸ்திதிஹி அப்படியே அந்த அந்த அந்த விஷயத்தையே சிந்திக்கிறது அதுக்கு தியான சப்த அதைத்தான் தியானம்னு சொல்கிறார்கள் பரமானந்த நான் இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறேன் யார் யார் என்ன பேசினாலும் சரி நான் உடனே என்ன பண்ணுறேன் சத் ப்ளஸ் நாமரூபகர்மா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சத் ப்ளஸ் நாமரூபகர்மா போட்டுகிட்டே இருக்கேன்னு வச்சு உங்களேன் வெளியில் சொன்னீங்கன்னா ஒரு பைத்தியம் நினச்சிடுவாங்க சொல்லப்படாது ஆ சத்ப்ளஸ் நாமரூப கர்மா இப்போ நான் வந்து காரியம் பண்ணின்னு இருக்கேன் என்னது நான் ஒரு சத்து ப்ளஸ் நாமரூப கர்மா நடந்துன்னு இருக்கு நீங்கள் சத்ப்ளஸ் நாமரூப கர்மா கேட்டுன்னு இருக்கு ஆகினால் எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னது இந்த சத்து அந்த சத்து என்னது நான் அந்த சத்தான் பிரம்மம்னு சொ அதுக்கு ஆதாரம் கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆகா மிச்சைக்கு ஆதாரத்துக்கு மிச்சைக்கு ஆதாரம் சத்தியம் சத்தியத்துக்கு ஆதாரம் இருந்ததுன்னு கேட்கக்கூடாது மிச்சைக்கு ஆதாரம் சத்தியம் இல்லையா பொய் வந்து தானாக வராது மெய்யை சார்ந்து தான் பொய் கற்பிக்கப்படுகிறது பொய் எதை சார்ந்திருக்கிறதுன்னா மெய்யை சார்ந்திருக்கிறதுன்னா பொய் மெய்யை சார்ந்திருக்கிறது மெய்யை சார்ந்திருக்கிறது அப்படி சொல்லணும் கொஞ்சம் கடினம் அது பொய் மெய் அதாவது மித்யா வந்து வெறும் மித்யான்னு சொன்னால் தோஷம் வரும் மித்தக்க மிச்ச உன்னை வந்து பொய்னு தீர்மானம் பண்ணுற போதே என்ன பண்ணுறோம் உண்மை தெரியாமல் பொய்யை தீர்மானம் பண்ண முடியுமா இது பொய் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும்னா உண்மை தெரியாமல் பொய்யை தீர்மானம் பண்ண முடியுமோ தீர்மானம் பண்ண ஆக உண்மையை வச்சுன்னு தான் உண்மையை தெரிஞ்ச பிறகுதான் பொய்யை தீர்மானம் பண்றோமே தவிர உண்மையை தெரிஞ்சிக்காம திடீர்னு மொட்டையா பொய்னு சொல்றது இல்லை ஆகையினால கயிறு கயிறு உண்மை பாம்பு பொய் ஆக பாம்ப பொய்யான பாம்பு எதில் கையை கற்பிக்கப்பட்டிருக்கு மெய்யான கயிரில் கற்பிக்கப்பட்டிருக்கு மூன்று அவஸ்தைகள் பொய்யா உண்மையா மூன்று அவஸ்தைகள் மிச்சியா மிச்சியா வச்சுக்கோங்க மூன்று அவஸ்தைகள் மித்யா மூன்று அவஸ்தைகளுக்கு ஆதாரம் என்ன சைத்தன்யம் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கணும் ஆக எல்லா பொய்ப்பொருளும் மெய்யையே சார்ந்திருக்கின்றன மெய்ப்பொருளில்தான் பொய்ப்பொருள்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆக நான் எதை தரிசனம் பண்ணுறேன் மெய்ய தரிசனம் பண்ணுறேன்னா பொய்யை தரிசனம் பண்ணுறேன்னா நான் நான் பொய்யையும் மெய்யையும் சேர்த்து தான் தரிசனம் பண்ணுறேன் ஆனால் எது பொய் பொய்ய பொய்யுன்னு புரிஞ்சுன்னு இருக்கேன் மெய்யெதுன்னு மெய்யை புரிஞ்சுன் இருக்கேன் ஆஹா சத்தியமித்யா விவேகா சத்தியமித்யா விவேகா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா மித்யக்க அதிஷ்டானம் சத்தியம் சத்தியத்துக்கு அதிஷ்டானம் எதுன்னு கேட்கக்கூடாது சத்தியம் அதிஷ்டானம் அவ்வளோதான் சத்தியத்துக்கு அதிஷ்டானம் கிடையாது அதான் நிராலம்பம் நிராலம்பம் நிராசிரயம் நிராஸ்ரயம் மித்தியக்கு ஆசிரயம் சத்தியம் மித்யா மித்யா வஸ்துவுக்கு ஆசிரியம் சத்தியம் ஆனால் சத்தியத்துக்கு ஆசிரியம் கிடையாது சத்தியத்துக்கு ஆசிரியம் சொல்ல ஆரம்பித்தா முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் அது சத்தியத்துக்கு இன்னொரு சத்தியம் ஆதாரம்னா அப்புறம் அந்த சத்தியத்துக்கு இன்னொரு சத்தியம் ஆதாரம் எப்போ வகுப்பு முடிப்பீங்கன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு இப்படிதான் சொல்ல போறேன் முடியாது ஆகையினால ஒரு என்ன சொல்றது சர்வாதாரா நிராதாரா சர்வாதாரா எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆனால் அதற்கு ஆதாரம் கிடையாது அதற்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் தேவையும் இல்லை அப்படின்னு சொல்ல பரமானந்த பரம ஆனந்த இதுதான் என்ன பண்ணுறது இந்த பார்வை என்ன பண்ணுறதுன்னா இதுதான் உண்மையான மேலான ஆனந்தத்தை கொடுக்கறது எது இந்த ஸ்திதி நிராலம்பத்தையா ஸ்திதி பரமானந்த தாயினி அதாவது நிராலம்பத்தையா சத்வியா பிரம்மை வாஸ்மிதி ஸ்திதி பரமானந்த தாயினி ஏன்னா இதில் ஆனந்தம் மாத்திரம்தான் இருக்கு சத்தை பார்க்கற போது சத்தில் என்ன இருக்குது சத்துவ மாத்திரமாக இருக்குது சித்து ஆனந்தமும் இருக்குது ஆக என்னது ஒரே ஆனந்தம் இருக்கும் நான் யாரை பார்த்தாலும் சரி நல்லவனை பார்த்தாலும் என்ன சொல்கிறேன் சத்ப்ளஸ் நாம ரூப கர்மா கெட்டவனை பார்த்தாலும் என்ன சொல்கிறேன் சத்ப்ளஸ் நாமரூப கர்மா ரெண்டும் கெட்டவனை பார்த்தா என்ன சொல்கிறேன் சத்ப்ளஸ் நாமரூப கர்மா என்ன பார்த்தா என்ன சொல்கிறேன் சரி அதையும் சொல்லிடணும் சத்ப்ளஸ் நாமரூப கர்மா நான் நல்லவனா கெட்டவனா இல்லை ரெண்டும் கெட்டாண்ணா அப்படின்னு கேட்டால் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அகம் சச்சிதானந்தா அஸ்மி நான் யாரையும் நல்ல எதையும் நல்லதுன்னு சொல்லலை எதை கெட்டதுன்னு சொல்லலை எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் சச்சிதானந்த என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீ அதை ஒத்துண்டா உனக்கு நல்லது இல்லாட்டி உனக்கு கஷ்டம் அவ்வளோ நீ கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை எப்படி பார்க்க போகிறேன் சத் ப்ளஸ் நாம ரூபகர்மா சத்து அழகிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எல்லாத்தையும் நீ சிரித்து கொண்டு இருந்தாய் நீ இப்பொழுது அழுது கொண்டு இருக்கிறாய் விடுவேனா நான் அப்புறம் வந்து நீ சிரித்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அழுது கொண்டு இருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சிரித்துக்கொண்டு இருக்கப் போகிறாய் இருக்க சொல்லுமே இருக்கப்போகிறாய் ஆகையினால எல்லா எப்பொழுதும் நீ இருக்கிறாய் நீ இருந்தாய் இருக்கிறாய் இருப்பாய் உன் உடம்பு மனசு புத்தி இவரே மாறி இருக்காது மாறி இருக்கும் இது பரமானந்த தாயினி ஏதாவது யாரையாவது சொல்ல முடியுமா நம்மளையும் குறை சொல்லிக்க மாட்டோம் யாரையும் குறை சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது நீங்கள் முடியாது புகழவும் முடியாது துவைத்தத்தில் தான் புகழ முடியும் புகழ முடியும் அத்வைதத்தில் இங்கே இகழ முடியும் புகழ முடியும் ரெண்டும் முடியாது இங்கே வந்து விரும்பவும் முடியாது வெறுக்கவும் முடியாது விரும்புகிறதுக்கும் வஸ்து இல்லை வெறுக்கிறதுக்கும் வஸ்து இல்லை அதுதான் இது உண்மை புரியணும் அது இதை புரிஞ்ச பிறகு அஜானிகள்கிட்ட இறக்கத்தோடு இருப்போம் அது வேறு விஷயம் ஞானம் இல்லாத ஜனங்கள் இடத்துல நம்ம விவகாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஏதோ குரு கிருப்பையில் ஞானம் கிடைச்சிருக்கு ஞானம் இல்லாத ஜனங்களோட விவகாரம் பண்ணுறபோது அவங்களோட விவகாரம் பண்ணுறபோது என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்கலாமே ஆனந்தமாக இருக்கலாம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நல்லா இருக்கலாமே அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் இருக்கும் அப்பந்தான் உங்களுக்கு துவைதம் வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது என் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் இந்த துவைத்தத்தை எப்படி கையாளணுங்கிறது நமக்கு தெரியும் துவைத்தத்தில் தர்மத்தை எப்படி கையாளணும் நமக்கு புரியும் அந்த விவகாரத்தை அப்படி அழகாக பண்ணும் சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னாச்சு வெயில் அடிச்சுண்டு இருந்தது இருந்தது இப்போ மழை பெஞ்சுண்டு இருக்குது அதுக்கு முன்னால் மழை பெஞ்சது எல்லாத்துலையும் இருப்பு இருக்குது நாமரூபகர்மா மாறிட்டே இருக்கு இது ஏன் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் கடைசியில் எல்லோரும் உள்ளு கூட நீங்கள் நான் பேசுவேன் இப்படி அப்புறம் முடிஞ்சவுடனே ஒரு ஒரு இடத்துக்கு உடனே ஹரிகரன் ப்ளஸ் நான் சத்து ப்ளஸ் நாமரூபகர்மா என்ன ஃபோன் கால் ஃபோன் ஃபோன் சத்து நாமரூபகர்மானு சொல்லிகிட்டேவா இருப்போம் உள்ளே அழகாக வச்சு ஹிரதயத்தில் வச்சு இந்த ஞானத்தை பூஜை பண்ணுவோம் ஆனால் எப்படி விவகாரம் பண்ணணுமோ அப்படி விவகாரம் வியாவகாரிக் பாரமார்த்திக ஜானம் வியாபாரிக ஜானம் தர்மத்தை சார்ந்திருக்கணும் பாரமார்த்திக் பிரம்மத்தை சார்ந்திருக்கு அடுத்த ஸ்லோகம் இப்போ தியானம் முடிஞ்சது இனி கடைசி பதினஞ்சாவது அங்கம் சமாதி நிர்விகாரதயாவ மிவிஸ்ம சமாதிர்ஞானமாதி சமாதின்னு சொன்னா மனம் ஒடுங்கியுள்ள நிலை மனம் ஒடுங்கியுள்ள நிலை தியானத்தினுடைய பிரயோஜனம் சமாதி தியானத்தினுடைய பிரயோஜனம் சமாதி தியானத்துக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் தியானத்தில் முயற்சி இருக்கும் முயற்சி பண்ணி பண்ணி பண்ணிட்டுருப்போம் சமாதியில் முயற்சியே இல்லாமல் மனசு எந்த வஸ்துவ சச்சிதானந்தத்திலேயே மனசு அந்தக்கரண விற்பி அகண்டாக்காரத்தில் இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்டில் சாதாரணமாக சமாதினு சொன்னால் இப்போ தட்சிணாமூர்த்தி மேலேயே மனசு நான் கண்ணை மூடி நான் உட்கார்ந்துருக்கேன் தட்சிணாமூர்த்தியே நினைக்க பார்க்குறேன் தக்ணாமூர்த்தியை நினைக்கிற போது வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு வச்சுக்குவோம் திடீர்னு ஆலமரம் ஞாபகம் வருது ஆலமரம் ஞாபகம் வர்றது அப்புறம் ஆலமரத்தில் எல்லாம் வந்து வவ்வால் இருக்கா இல்லையான்னு இப்படியே வேணும்னா என்ன ஏதாவது சொல்லுவேன் வவ்வால் இருக்கா இல்லைண்ணா இந்த வவ்வால்னு வந்து எப்படி வந்தது அப்படின்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன்னு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு குருவி இருந்தது அது என்னாச்சு என்ன ஆரம்பித்தேன் நான் தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் இப்படியே எங்கேயோ போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு அப்படி அவர் வந்திருந்த போது அந்த குருவியை பார்த்தேன் அப்படின்னா அவர் எங்கே இருக்கார் இப்போது அப்படின்னு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார் ஓ அமெரிக்காவில் எந்த ஊரில் இருக்கார் அவர் புரியறது இல்லை தியானம் ஆரம்பித்தது என்னவோ தட்சிணாமூர்த்தி அப்புறம் இது அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் என்ன எடுத்துன்னா கடைசியில் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் தூக்கம் வந்தாலும் உந்துவிடும் ஆக இந்த வஸ்துவை நினைக்கிறதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணி பண்ணி நாளாக நாளாக என்ன ஆகுறதுன்னா நான் உட்கார்ந்த உடனே எனக்கு தட்சிணாமூர்த்தி திரும்ப திரும்ப தட்சிணாமூர்த்தியே நான் விடாமல் நினைக்கிறேன் அவர் பாதாதி கேசம் கேசாதி பாதம் மாற்றி மாற்றி நினைக்கிறேன் அப்புறம் மனசு என்ன அறியாமல் அந்த ரூபத்திலேயே ஒடுங்கி போகிறது அதுக்கு பேர் சமாதி சமாதியை புரிய வைக்கிறதுக்கு நல்ல உதாரணம் டிவி தான் டிவி இப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னோடய பேச்சில் சமாதி இருக்கா இல்லையா சமாதின்னு அப்சார்பஷன் அதாவது மனம் ஒடுங்கி இருக்கிற இது ஒரு பொருளை எண்ணி எண்ணி எண்ணி மனம் அந்த பொருளாகவே ஆயிடுறது ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூபசூன்யம் இவ சமாதி பதஞ்சலி யோக சூத்திரம் என்னமோ இல்லாத ஒன்று நம்ம நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதே தெரியாது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயும் அது மனசில் இருக்குமா ஒரு எஃபர்ட்டை இருக்காது முயற்சி இருக்காது தியானத்தில் முயற்சி இருக்கும் சமாதியில் முயற்சி பண்ணுறது முயற்சி இருக்காது முயற்சி பண்ணிகிட்டு அடடா போயிட்டு போய்ட்டு வருது அப்படிங்கிற அந்த கவலை எல்லாம் இருக்காது நல்லா ஒழுங்கிடும் அந்த டிவியை பார்க்குற போது நம்ம வந்து ஆணும் வாயப்படணுன்னு பார்க்குறோம் இல்லையா அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறபோது அது வந்து என்னென்னா சமாதி யாராவது அந்த நேரம் பேச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சமாதி இப்போ இந்த வகுப்பு நான் தொடர்ந்து ஒழுங்கா ஒழே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் சமாதி அந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிக்கிறதில் உங்களுக்கு அந்த மன ஒருமுகப்பாடுன்றிருக்கு பாருங்கோ அதுக்கு பேர் சமாதி இந்த சமாதியைத்தான் வேதாந்த சாஸ்திரத்தில் சமாதானம் அப்படின்னு சொல்லும் அதாவது சம தம உபரம ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இது மனசோட ஒரு குணம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருக்கும் சமாதி இருக்குது சமாதி இல்லாதவர்களே கிடையாது சமாதிங்கிறது மனிதனுடைய சுவாவம் ஆனால் அது எதுலேங்கிறது கேள்வி அதாவது நான் எதை விரும்புகிறேனோ அதில் எனக்கு சமாதி ஏற்படும் நான் எதில் எதில் நான் விரும்புகிறேனோ எதை விரும்புகிறேனோ அதில் எனக்கு சமாதி ஏற்படும் சின்ன பையன்களுக்குலாம் சமாதி எதில் இருக்குது விளையாட்டில் சமாதி இருக்குது யாருக்கு தான் சமாதி இல்லை சில பையங்களெலாம் சில காலேஜ் வாசல்லே நிற்கிறான் என்னென்னா அவனுக்கு அதில் சமாதி இருக்குது சொன்னால் புரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலேயே அவனுக்கு சமாதி இருக்குது அவனுடைய ஃபீல்டு வேறு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு சமாதி என்னென்னா இந்த புத்தகத்தை மூடிவிட்டு முண்டை கோபநிஷத்து பிருகதாரணி கோபநிஷத்து நமக்கு புஸ்தகம் புஸ்தகமாக சமாதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆஹா எத்த எத்திர மனோஜாதி தத்திர தத்திர சமாதியஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு இங்கே என்ன சொல்கிறார் இது என்ன சமாதி பிரம்ம சமாதி என்ன சமாதி அப்பா முதல்ல நிர்விகாரத்தையா விருத்தியா முதல்ல என்ன பண்ணணுமா இந்த நிர்விகாரத்தையா விருத்தியான்னா இந்த விஷய விஸ்மரணம் விஷய விஷய அனுசந்தான ரஹிதத்தையா அந்தக்கரண விரத்தியா வித்யாராயண சுவாமிகள் லௌக்கிக விஷயங்களை எந்த விஷயத்தையும் நினைக்கிறதில்லை இந்திரிய விஷயங்களை விஷய அனுசந்தான ரஹிதத்தையா அந்த கரண விற்தியா நிர்விகாரத்தையா விஷயங்களை நினைக்கிறத விட்டுடணுமா விஷயங்களை நினைக்கிறதே நாமரூப கர்மத்தை நினைக்கிறத விட்டுட்டு பிரம்மாக்காரதையா அந்த எண்ணங்களை முதல்ல மாறுகிற பொருள்களை எண்ணுவதை நீக்கிவிட்டு மாறாத பொருளாகிய பிரம்மத்தை எண்ணுகின்ற எண்ணம் அதையே நினைக்கிறான் நிர்விகாரத்தையா விற்த்தியா புனகா பிரம்மாக்காரத்தையா இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிரபஞ்ச பிர பிரம்மாக்காரத்தையா அப்படியே நினச்சி நினச்ச என்ன ஆகிறதுன்னா எண்ணம் இருக்கிறதையே மறந்து போயிடுவோம் நான் எண்ணின் இருக்கேன் அப்படின்னு இப்படியே எப்போ பார்த்தாலும் வேதாந்தத்தையே கிளாஸ் எடுத்து பழகி எங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் எப்போ பார்த்தாலும் வேதாந்தத்தையே படிக்கவும் சொல்லவும் கேட்டுகிட்டே அப்படி இப்படி மைண்டு என்னவாக இருக்கும் அதே தான் மனசு இது போயிட்டே இருக்கும் ஆகையினால என்ன அது மூணு விஷயம் சொல்கிறார் முதல்ல எண்ணங்களெல்லாம் லௌக்கிக விஷயங்களை நினைக்கிறத விட்டு விடுறது சமாதி தான் வந்தாச்சே நம்ம தியானத்துக்கு அடுத்தது வந்தாச்சு அப்புறம் பிரம்மா காரத்தையா புனகா முதல்ல இதெல்லாம் விட்டுவிட்டேன்ப்பா நான் வந்து இப்போ அங்கேருந்து இந்த வகுப்புக்கு வரும்போது ஏதோ இப்போ சொல்லிகிட்டே வராங்க ஏதோ விஷயம் கே அவர் ஃபோன் பண்ணார் இவர் ஃபோன் பண்ணார் அதை வச்சு இந்த விஷயம் ஏதோ சொல்லிகிட்டே வராங்க எனக்கு வகுப்புக்கு வந்துட்டுருக்கேன் வகுப்பில் நான் சமாதியை பற்றி பேசணும் பாருங்க அப்போ அங்கேருந்து வந்துட்டே இருக்கேன் வந்தோடனே இங்கே வந்து உட்காந்த உடனே புத்தகத்தை விரித்த உடனே என்ன பண்ணுறேன் உடனே தியான ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சு விட்றேன் அப்போ அங்கே சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன் இங்கே பாடம் நடத்த முடியுமா பாடம் நடத்த முடியாது அப்படியே அப்படியான்னு கேட்டுட்டே வருவேனா இருக்கும் ஏதோ ஒரு பதிலும் கூட சொல்லியிருப்பேன் அதை பண்ணிவிடுங்கோ அதை பண்ணிவிடுமோன்னு பதில் சொல்லிட்டு இருக்கு அப்புறம் இங்கே உட்காந்து பாடம் நடத்த ஆரம்பித்த உடனே என்னென்ன முதல்ல அதை மறந்து விடணும் அதெல்லாம் அது எல்லாத்தையும் மறந்துவிடணும் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த நியூஸோடு கிளாஸில் வந்து உட்காந்தேன்னு வச்சோங்களேன் மனசு என்ன பேசினாலும் மனசு அந்த விஷயத்த நினைக்க ஆரம்பிக்கும் என்ன ஆச்சோ தெரியலையோ போகணுமே ஒரு ஆள் அனுப்பணும் இல்லாட்டி அதுக்கு பேசாமல் என்னென்னா இன்றைக்கி வகுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிடலாம் ஆனால் பரவாயில்லன்னு ஒப்பேற்றிவிடுவோம் சமாளிச்சிருவோம் அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சு போகல அது எதுக்கு சொல்கிறேன் இந்த எண்ணங்கள் அப்படி பலம் வாய்ந்தது ஆனால் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் நம்ம மனசை அதனால் முதல்ல அதெல்லாம் நான் இப்போ நினைக்க மாட்டேன் அதெல்லாம் என்னோடய வேலை இல்லை தற்காலிகமாக அதெல்லாம் முற்றத்திறந்துட்டேன் பரிபூர்ணமாக சந்யாசம் பண்ணிட்டேன் ஆ நிர்வீக்காரதையாக அந்த தாட்டெல்லாம் கிடையாது பாடம் என்ன நடத்தணுமோ அது பிரம்மா நான் பிரம்மத்தையே தியானம் பண்ணுறேன் மனசில் வந்து பிரம்ம சிந்தனை இருக்குது அதில் இப்படியே சிந்தனை பண்ணி பண்ணி என்னாகிறதுனா நாளாக நாளாக நாளாக இந்தல்லாம் என்னாகும்னா இந்த விற்பியெல்லாம் வந்து உடனே கொஞ்சம் என்ன வரும் போயிடும் காமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் கைவல்ல நவநீதம் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் ஆனால் அது மாதிரி இங்கேனா விற்தி விஸ்மரணம் விறத்தி விஸ்மரணம்னா என்ன அர்த்தம் எண்ணங்களே மறந்து விடுகின்றன எண்ணங்கள் அற்ற நிலை சிலமா ஞாபகம் வச்சுக்கோ எண்ணங்கள் ஒடுங்கியிலுள்ள நிலை விற்பி விஸ்மரணம் ஆனால் விறத்தி விஸ்மரணம்னா ஞாபகம் வச்சுக்கணும் அந்நுத்தி விஸ்மரணம் பிரம்மாக்கார விற்த்தி ஸ்மரணம் பிரம்மாகாரார விறத்தி ஸ்மரணம் அந்ந விருத்தி விஸ்மரணம் டோட்டலாக உங்களுக்கு அவங்கவுங்க பண்ணினாதான் தெரியும் படிச்சுட்டே இருக்கிறதுக்கு தான் தெரியும் ஆக அந்த அந்த விற்பி குறைஞ்சு போறதான் எந்த விருத்தி விஷயாக்கார விற்த்தி ஞாபகம் வச்சுங்க விஷயாக்கார விறத்தி குறைஞ்சு போயிடுறது பிரம்மாக்கார விறத்தி ஆ மனசில் மேலோங்கி இருக்கிற விறத்தி என்னதுன்னா பிரம்மாக்கார விறத்தி மேலோங்கி இருக்குது அந்த விஷயாகார விறத்தி இல்லாததுக்கு சமானமேடு இந்த விறத்தி மாத்திரம் மேலோங்கி இருக்குது அந்த விறத்தியும் தெரியாத அளவுக்கு மனது அப்படி ஒடுங்கியிருக்கு அதுதான் இங்கே சொல்கிறார் சம்யக் விற்பி விஸ்மரணம் சம்யக்கு விறத்தி விஸ்மரணம்ங்கிறதுக்கு வியாக்கியானகார சொல்கிறார் துவைத்த அனநுசந்தானம் துவைதத்தை நினைக்காமல் இருக்கிறது அனனுசந்தானம் துவைதத்தை நினைக்காமல் நம்ம அது மாதிரி தான் போட்டுக்கணும் நிர்விகாரத்தையாக விற்தியாக நினர்த்தம் துவைத்த விற்த்தி அபாவம் பிரம்மாக்காரத்தையாக புனர்த்தம் அத்வைத விறத்தியை விரத்தி பண்ணுறது அப்புறம் என்னாகிறதுனா துவைத்த விறத்தி நாளாக நாளாக இதையே படிச்சு, இதையே கேட்டு இதையே சொல்லின்னு இருந்தால் மனசு என்ன ஆகும்னா அது மயமாகிடும் விற்தி மயம் விற்த்தியெல்லாம் என்ன மயமா இருக்கும்னா அந்த பிரம்மாக்கார மயம் ஆயிடும் அதுதான் சமாதி சகஜ சமாதினு சொன்னோம் அது சம்யக்கு சமாதி ஞான ரொம்ப முக்கியம் இந்த சமாதி ஞானம் என்ற பெயரால் ஞான சமாதி என்று குறிப்பிடப்படுகிறது இதுவே ஞான சமாதி சமாதி ஞான சம்யகா அவங்க சமாதிக்கு பேர் யோக சமாதி இங்கே இந்த சமாதி ஞான சமாதி ஞான சம்யக ஞானம் என்ற குறிப்பு பெயரால் கூறப்படுகிறது இப்போ ஞான சமாதிக்கு பதிலாக வேறு சமாதி என்னதுனால் யோகமாதி சொன்னால் இன்னொன்று இருக்கு சில பேருக்கு அது வருமா ஏதாவது திடீர்னு திடீர்னு ஒரு சம்பவம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது நான் அதெல்லாம் வர்ணனை பண்ணலை ஏதோ ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸை கேட்ட உடனே அப்போவே அப்படியாங்கிறாங்க அதுக்கு அந்த விஷயத்தை கேட்ட உடனே அது ஏதோ ஒரு அதிர்ச்சி செய்தி அதிர்ச்சி செய்தி அது நல்ல அதிர்ச்சியாக இருக்கும் திடீர்னு உங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுறாங்கன்னு வச்சு உனே கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால் நம்ப முடியுமா சொல்கிறதோ சொல்கிறோம் அப்படி சொல்லி வச்சு அதனால் ஏதோ ஒரு பதவி சொல்லிடுறாங்க ஒரு பதவியை கொடுத்துடுறாங்க ஒன்றும் வேண்டாம் கவுன்சிலர்னாலே போகிறோம் அதுவே பெரிய அதிர்ச்சி தான் சும்மா வந்து ஒரு அதிர்ச்சி செய்தியை கேட்ட உடனே அப்படியே சில பேர் உட்காந்துடுவாங்க அது கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும் அப்புறம் நார்மலுக்கு வரலாம் சில பேருக்கு இன்னும் சிலதெல்லாம் உண்டான் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே மனசு ஒடுங்கி போய் உட்காந்துடுவாங்க மேலெல்லாம் வந்து கல்லெல்லாம் கூட இருந்துடுவான் கல்லெல்லாம் இருக்கும் ஆனால் உயிரோடு இருப்பான்லாம் சொல்லுவாங்க ஏதோ பெரிய பூகம்பத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்தான் அப்படியே இருந்தால் அப்புறம் எ இது பண்ணால் மேலே காப்பாற்றி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சமாதிக்குலாம் சாஸ்திரத்தில் என்ன பேருனா ஜட சமாதினு பேர் நம்ம மற்ற லௌகிக விஷயத்தில் இருக்கிற சமாதி என்ன சமாதினா ஜட சமாதி அறிவில்லாத சமாதி அறிவில்லாத சமாதிக்கு பேர் ஜடசமாதி கிரிக்கெட் பால் இப்படியே ஒத்து பார்த்துண்டே இல்லையா டிவியில் அப்படியே பார்க்க அதுக்கு பேர் என்ன சமாதினா ஜட சமாதி ஆஹா யோக சமாதி ஜட சமாதி யோகசாஸ்திரத்தில் ஞானத்தோடு தான் பண்ணி அதோட ஞானம் வேறு ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் இது அகம் பிரம்மாஸ்மி ஞானம் பிரபஞ்ச சத்தியத்துவ ஜானம் ஆகையினால இது ஜான சமாதி ஜட சமாதி இல்லை படித்து வேதாந்தம் படித்ததுனால வந்த சமாதி குரு உபதேசத்தினால வேதாந்த சாஸ்திரம் படித்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணினத்துனால வந்த சமாதி அதனால் இது ஞான சமாதி நீங்கள் போட்டுக்கணும் ஜட சமாதி ரெண்டு தான் யோக சமாதியை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை அதுவும் விஷயத்தை சார்ந்ததுன்னு வச்சுங்களேன் பிரகிருத்தியை தியானம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க யோகசாஸ்திரத்தில் அதெல்லாம் பண்ணினால் பிரகிருத்தி தியானம் இதெல்லாம் பண்ணினால் அது ஜடசமாதி தான் நம்ம சொல்லுவோம் விஷயத்தை தியானம் பண்ணினால் ஜடசமாதி தான் பிரம்மனை தியானம் பண்ணினால் அது ஞான சமாதி அதில் மனசு ஒடுங்கி போரு விற்பி விஸ்மரணம் அதாவது நான் தியானம் பண்ணிகிட்டுருக்கேங்கிற ஃபீலிங் இல்லை ஆனால் அதே சமயம் நான் எழுந்திருக்கவும் இல்லை ஆனால் இங்கே அப்படி சொல்லலை உட்காந்து தியானம் பண்ணுறதே அவர் சொல்லலை உக்காந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாங்கிற அர்த்தத்திலையே ஆச்சாரியர் சொல்லவே இல்லை எல்லா விவகாரத்தில் எதை பார்த்தாலும் சரி இவன் பிரம்ம திருஷ்டியாகவே பார்க்குறான் ஆனால் இவனுடைய சமாதி எதில் இருக்குது பிரம்மன்லையே எப்பவும் இருக்குது அவன் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே தெரியல சில பேர்கிட்ட சொல்லுவாங்க பார்க்க பேசினா வந்து நான் இவ்வளோ பேசுகிறேன் விஷயத்தை சொல்கிறேன் ஒன்று கூட காதில் போட்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நான் நான் இதெல்லாம் கவனிச்சுருந்தால் இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது அதனால் நான் இதெல்லாம் இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு புலம்புவாங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் சொல்லு எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்குது அதனால் இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு மேட்ரு கொண்டு வராங்கன்னு வச்சுங்க அப்போ தான் நான் இந்த கிளாஸை முடிச்சிட்டு போகிறேன் வச்சுங்க ஓஹோ அப்படியா ஒன்று கேட்டேன்னு வச்சுங்க இன்னும் அப்படியாங்கிறீங்க நான் சீரியஸாக வந்து சொல்லின்னு இருக்கேன் அப்படியாங்கிறீங்க நான் இப்போ சமாதியில் இருக்கேன் நான் இப்போ சமாதியில் இருக்கேன் அப்படி கேட்டு காதில் விளையாடுது அந்த மேட்ரு சீரியஸுங்கிறது துவைத்த திருஷ்டியாக லௌக்கிக திருஷ்டியாக சீரியஸ் தான் ஆனால் என்னுடைய அது சீரியஸாக நான் நினைக்கலைன்னா என்ன பண்ணுறது அவங்களுக்கு அது சீரியஸ்ஸு நான் அதை சீரியஸாக எடுத்துக்க நான் சீரியஸாக நடிக்கணும் அதுக்கு சீரியஸாக வேஷம் போடணும் அப்படி வேஷம் போட முடியாமல் கொஞ்சம் நேரம் நான் டைம் கொடுக்குறேன்னு வச்சு உங்களேன் அட்லீஸ்ட் கிளாஸ் முடிஞ்சால் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கக்கூடாத விற்பி விஸ்மரணம்னா என்ன அர்த்தம் துவைத்த அனனு சந்தானம் அந்த வார்த்தை நல்லா போட்டிருக்கார் துவைத்த அனனு சந்தானம் துவைதத்தை ரொம்ப நினைக்கிறது இல்லை அதுக்கு பேர் தான் சமாதி இது ஞான சமாதி முடிஞ்சு போச்சு என்ன முடிஞ்சு போச்சு ஒரு வழியாக பதினஞ்சு அங்கம் பூர்த்தியாச்சு பதினஞ்சு அங்கங்கள் பூர்த்தி ஆயிற்று நூற்றி இருபத்தி இன்னும் இருபது ஸ்லோகம் இருக்குது பூர்த்தி பண்ணுறதுக்கு நூறாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார் த்ரிபஞ்சாங்கான் யதோபக்ஷியே ஆக இருபத்தி நாலு ஸ்லோகங்களில் இந்த பதினஞ்சு அங்கங்களை பற்றி சொல்லியிருக்கார் முடிஞ்சு போச்சு என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் யம நியமாக தியாக மௌனம் தேசம் காலக ஆசனம் மூலபந்தா தேகசாமியம் திரிக்திதி பிராணாயாம பிரத்யாஹாரா தாரணா தியானம் சமாதி எல்லாம் என்னது யோசித்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தெரியும் தெரியும் யமஹாக்கு என்ன சொன்னார் இந்திரிய விஷயங்கள் எல்லாம் பிரம்மமாக பாருனார் நியமஹாக்கு என்ன சொன்னார் சஜாத்திய விற்பி விஜாத்திய திரஸ்கிருதி சொன்னார் அப்புறம் தியாகத்துக்கு என்ன சொன்னார் பிரபஞ்சம் இத்யாத்வ நிச்சய சொன்னார் பிரம்ம சத்தியத்துவ அவதாரணேன பிரபஞ்சமித்யாத்வ நிச்சயா பிரம்மத்தை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறதன் மூலம் பிரபஞ்ச நாமரூபத்தை தியாகம்ன்றது சொன்னார் அப்புறம் அடுத்தது என்னது மெளனம் மௌனம் பார்த்தோம் பிரம்மமே மௌனம்னு சொன்னோம் பிரம்ம ஜானம் மௌனம்னு சொன்னோம் அது மாத்திரம் இல்லை ம பிரபஞ்சத்தை பேச முடியாது பிரம்மத்தை பற்றியும் பேச முடியாது ஆகையினால அது மெளனம்னு சொன்னோம் அப்புறம் வந்து தேசகா தேசம் எதுன்னா இதில் எந்த வஸ்தூவில் ஜனமே இல்லையோ அந்த வஸ்து பிரம்மன் தான் தேசம்னு சொன்னார் காலம்னு என்ன சொன்னார் எல்லாத்துக்கும் ஆதாரம் அது அதனால் அதுதான் காலகாலம்னு சொல்லிவிட்டார் அப்புறம் தேசகா காலகா ஆசனம் ஆசனம் தான் ரெண்டு ரெண்டு பார்த்தோம் சுகாசனம் சித்தாசனம் அது சித்தமான ஆசனம் சுகமான ஆசனம் அப்படின்னு சொல்லி பிரம்மந்தான் சுகாசனம் பிரம்மந்தான் சித்தாசனம்னு சொன்னார் அப்புறம் அடுத்தது மூலபந்தகா மூலத்தோட பந்தம் வச்சுக்கிறது தான் மூலபந்தம் அப்படின்னு மூலம்ங்கிறது பிரம்மனா சொல்லி மூலத்தோட பந்தம் சொல்லிட்டார் அப்புறம் தேகசாமியம் தேகமெல்லாம் எதில் சமமாக இருக்கோ அதுதான் தேகசாமியம்னு சொன்னார் திருக்ஸ்தித்தின் சொன்னார் ரெண்டு விதமாக சொன்னார் அதாவது பார்வையை அறிவுமயமாக்கி பிரம்மமயமா பார் சொன்னார் இன்னொன்று சொன்னார் த்ர திரிபூட்டி எல்லாம் எங்கே லயமாகிறதோ அதுதான் திருக்ஸ்தித்தின்னு சொன்னார் அப்புறம் அடுத்தது பிராணாயாமா பிராணாயாமம் பார்த்தோம் இந்த பிரபஞ்சத்தை மித்தியான தீர்மானம் பண்ணுறது தான் ரேச்சகம் பிரம்மா தான் பூரக்கம் அதிலையே நிலச்சி நிற்கிறது தான் கும்பகம் அப்படி சொன்னார் அப்புறம் பார்த்தோம் பிரத்யாகாரத்தில் விஷயங்களையே பிரம்மமா பார்க்குறது தான் பார்த்து மனசை சைதன்யத்தில் மூழ்கடிக்கிறது தான் பிரத்யாகாரம் சொன்னார் எங்கெங்கே மனசு போனாலும் அங்கங்கே பிரம்மத்தை பார்க்கறது தான் தாரணைன்னு விட்டார் அப்புறம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற நிராலம்பமான சத்வத்தினால் பிரம்மா நானே பிரம்மாயிருக்கேங்கிறது தான் தியானம்னு சொன்னார் ஆக துவைத்த விறத்தியை விட்டு அத்வைத்த விறத்தியில் மனசை வச்சுண்டு துவைத்த விற்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விடுறது தான் சமாதினு சொல்லிவிட்டார் போர்மா அவ்வளோதான் ஆக இந்த பதினஞ்சு அங்கங்கள் பூர்த்தியாகி விட்டது இனி என்ன பண்ணுறாருனா இதை விடாம நாம் அபியாசம் பண்ணணும் நான் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்ததை மனசில் வாங்கி கொண்டு நீங்கள் இதை அபியாசம் பண்ணணும்னு சொல்கிறார் படிக்கலாம் இமம் சா கிருத்ரி ஆனந்தம் தாவத் சாது சமியசேத் வசியோயாவத் ச பிரயுத்தஸ்யம்ாத்திரி மானந்த சமியசேத் வசியோயாவத் பும்சா பிரயுவே இமம் சாது சமபியசேத் இமம் இமம்னா இதனை சாது சாதுன்னு சொன்னால் நன்றாக முறையாக பொறுப்பாக சின்சியர்லிங்கிறாங்க இல்லையா இங்கிலீஷில் அதனால் சின்சியராக பண்ணணும் சமபியசேத் நன்றாக அபியாசம் பண்ணணும் இதனை நன்றாக அபியாசம் பண்ணணும் இதனைனா எதனை அப்படின்னா அது சொல்கிறார் அகிருத்திரிமானந்தம் அகிருத்திரிமானந்தம்னு சொன்னால் நிதித்யாசனம் அக்ருத்திரிமானந்தம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஆனந்தத்தை ஸ்வரூப ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்ற நிதித்தியாசனத்தை ஸ்வரூப ஆனந்தத்தை நன்கு உணர்த்துகிற நிதித்தியாசனத்தை வியாக்கியானகாரர் சொல்றார் स्वरूप भूत आनंद அபிவஞ்சகம் நிதித்தியாசனம் இந்த நிதித்தியாசனத்தை நல்ல பொறுப்பாக விடாம பண்ணணும் அபியாசம் பண்ணணும் உக்காந்துதான் பண்ணணும்னு இல்லை நீ எப்பவும் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீ விடாம பண்ணு கீதையில சொன்னதை ஞாபகம் பசியன் ஸ்ருண்ணன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசன் கிருண் உன்மிஷன் நிமிஷன்னி இந்தியா இந்திரியாணி இந்திரியர்த்தேஷு வர்த்த இது தாரயன் ஆகையினால் நீ என்ன நிலையில் இருந்தாலும் சரி இதை மறக்காம பிரம்மார்ப்பணம் பிரம்மவிஹி பிரம்மாக்னௌ அதே மாதிரிதான் ஆஹ அக்ருத்ரிமானந்தம் இது கொஞ்சம் அர்த்தம் பார்ப்போம் நாளை பாப்பா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வியாப்ததேஜதக்ஷிணாமூர்த்த ஜே நம ஐயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி